நமது நாட்டினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சென்னை விளாடி ஓன்ஸ்டாக் கடல் வழியை உருவாக்குவதற்காக இந்தியாவும் ரஷ்யாவும் திட்டமிட்டுள்ளன இரண்டு உலகின் மக்கள் வசதியாக வாழக்கூடிய நகரங்களின் தரவரிசை பட்டியலில் டெல்லியின் தரவரிசை எண் நூத்தி 3. சைபர் கிரைம் விசாரணை தொடர்பான சிபிஐ யின் முதல் தேசிய மாநாடு புதுடெல்லியில் நடைபெற உள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. சமீபத்தில் எந்த வங்கி ரெப்கோ இணைக்கப்பட்ட வட்டி விகிதங்களை கட்டாயமாக்கியது 2. தங்கத்தின் இருப்பு அதிகம் உள்ள நாடு எது மூன்று போபிடோரா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி